அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் பொறுமை இல்லாமல் மகிழ்ச்சி இல்லை புகழ் பெறுவான் இருமாப்புள்ளவன் ஏமாறுகிறான் பொய் சொல்லி வாழ்ந்தவனும் இல்லை மெய் சொல்லி கெட்டவனும் இல்லை மனிதன் குறையுள்ளவன் மட்டும் குறை காண்பவனும் ஆவான் ஒரு முல்லா தன் வேலை விஷயமாக பக்கத்து ஊருக்கு செல்ல ஆற்றங்கரைக்கு வந்தார் அங்கே படகோட்டி இல்லாததால் தானே படகை ஓட்டி செல்ல படகில் அமர்ந்தார் அப்போது தூரத்தில் முல்லாவின் பெயரை கூப்பிட்டுக் கொண்டு ஒரு புலவர் படகில் ஏற ஓடி வந்தார் முல்லாவும் உடனே படகை நிறுத்தி வைத்தார் படகில் ஏற வந்த புலவர் அந்த நகரத்தில் சற்று தலைகணம் பிடித்தவர் என்று பெயர் பெற்றவர் அவருக்கு தான் ஒருவன்தான் இந்த உலகத்திலேயே மிகவும் படித்தவன் தனக்கு ஈடு இணை யாரும் இல்லை என்ற கர்வம் இருந்து வந்தது இது முல்லாவுக்கும் தெரியும் முல்லா புலவரை படகில் ஏற்றிக்கொண்டார் படகில் ஏறிய புலவர் சும்மா உட்காராமல் தன்னை தன் புலமையை பெருமையாக பேசிக்கொண்டே வந்தார் அவர் முல்லாவை பார்த்து முல்லா நீ இலக்கிய நூல்களை படித்திருக்கிறாயா என்று கேட்டார் எனக்கு என் அன்றாட வேலைகளே சரியாக உள்ளது படிக்க எனக்கு நேரம் எங்கே உள்ளது என்று கூறினார் இலக்கிய நூல்களை படிக்காத நீ வாழ்நாளில் கால் பகுதியை இழந்துவிட்டார் என்று கேலியாக கூறினார் முல்லாவும் அமைதியாக ஒட்டிக்க புலவர் சாராமல்மைதியை கெடுக்கும் வகையில் முல்லாவை பார்த்த இலக்கியான் படிக்காமல்ொன்னான நேரத்தை வினாக்கிவிட்டாய் சரி குறைந்தபட்சம் நீதி நூல்களையாவது படித்திருக்கிறாயா என்று கேட்டார் இப்போது முல்லா தான் முன்பு சொன்னது போல தனக்கு இதையெல்லாம் படிக்க நேரம் என்று கூறினார் புலவரும் சற்று ஏளனமாக நீதி நூல்களை நீ படிக்க தால் உன் வாழ்நாளிட்டாய் என்று கூறினார் இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது படகு ஒரு சிறு பாறையில் தட்டுப்பட்டு படகில் உள்ள ஒரு சிறு படகில் ஒரு சிறு ஓட்டை விழுந்துவிட்டது ஓட்டை வழியாக படகுக்குள் நீர் மெதுவாக வந்து கொண்டிருந்தது முல்லா புலவரை பார்த்து ஐயா உங்களுக்கு நீந்த தெரியுமா என்று கேட்டார் புலவரும் எல்லாம் கற்ற எனக்கு நீச்சல் தெரிந்திருக்க வேண்டியது இல்லை என்று கூறினார் முல்லா நான் இலக்கியத்தையும் நீதி நூல்களையும் படிக்காததால் என் ஆயுளின் பாதியை இழந்துவிட்டேன் ஆனால் நீங்கள் எல்லாம் தெரிந்திருந்தோம் நீந்த தெரியாததால் உங்கள் முழு ஆயுளையும் இழக்கப் போகிறீர்கள் என்று பதட்டமில்லாமல் கூறினார் அப்போது மெதுவாக படகுக்குள் வந்த நீர் வேகமாக வந்து படகை மூழ்கடித்து கொண்டிருந்தது உணர்ந்த புலவர் உயிருக்கு முல்லாவை கையெடுத்து கும்பிட்டு தன்னை காப்பாற்றும்படி கேட்டுக்கொண்டார் முல்லாவும் புலவரை தன் தோல் சுமந்து நீந்தி கரை சேர்ந்தார் பிறகு புலவரிடம் அதிகம் படித்தவர்கள் எப்போதும் அடக்கமாக இருக்க வேண்டும் என்னும் நியதியை உணர்த்தினார் புலவரும் முல்லா தனக்கு ஆபத்தில் உதவியதை வெகுவாக பாராட்டினார் கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு என்கிறார் ஔவையா கல்வி அறிவுடன் அனுபவ அறிவும் நமக்கு மிக அவசியம் படிப்பறிவுடன் மற்றவரை மதிக்கும் பண்பு மிக முக்கியமாக நம் அனைவரிடத்திலும் இருக்க வேண்டும் நாம் பெற்ற அறிவை நாம் பெற்று பலனடைவதுடன் சமுதாயத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டும் தற்பன்மை கொள்ள வேண்டாம் பெருமையை கழுத்துக்கு மேல் கொண்டு செல்ல வேண்டாம் கர்வம் நம்மை அழித்துவிடும் அகந்தை கொண்டு பேசியவரையே முல்லா தன்னுடைய நீச்சல் திறமையை கொண்டு காப்பாற்றி கரை சேர்த்தார் அதுபோல் எத்தனை திறமைகள் நம்மிடம் இருந்தாலும் பரவாயில்லை நாம் அனைவரையும் மதிக்க வேண்டும் அனைவருக்கும் மரியாதையும் தர வேண்டும் இதையே திருவள்ளுவர் துன்பம் உறவரினும் செய்ய துணிவாற்றி இன்பமும் இன்பத்தை தரும் தொடங்கும் போது உடையவராய் செய்க என்கிறார் வள்ளுவருந்தகை நாம் கௌரவத்தை பெற்றுவிடுவது பெரிதல்ல அதற்கு தகுதி உள்ளவராக இருப்பதுதான் மிக முக்கியம் நன்றி வணக்கம் வாழ்க வளம் இதுவரை உங்கள் செடிகளுக்கு தகவல் துணியால் விருது பிடித்தவர் முத்துக் முத்துக்குமாரசுவாமி